ஆனா அந்த கிரீட்டத்துக்கு கீழ இருக்கக்கூடியதான அப்பாளுடைய அப்படின்னு சொன்னால அந்த ஞானம் சாட்சா அந்த ரெண்டு சொன்ன அதுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அஜானம் வழியிடும் குபர்கள் தியானம் வரணும் அது எப்படி வரும் அப்பா அருடைய தலையில் இருக்கிற கூடுதல தியானம் பண்ணினா அப்படி அந்த தியானமானது அடுத்த ஸ்லோகத்திற்கு இது அடுத்த வாரம்